இறை வழியில் போர் கூறிவது என்று கூறினார்கள் அடிமையை உரிமை விடுதலை மிக நான் கேட்டேன் தன் எஜமான மதிப்புள்ளவராகவும் விலை மிக அதிகம் உள்ளவரை விடுதலை செய்வதுதான் என்று கூறினார்கள் உதவுகிறாரா அல்லது சரிவர வேலை தெரியாதவர்களுக்கு வேலை செய்து கொடுக்கிறாரா என்று கூறினார்கள் இறை அவர்களே சில செயல்களை நான் செய்ய இயலாத போய்விட்டாலும் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டேனே மக்களுக்கு தீங்கு செய்வதைத் தடுத்துக் கொள்கிறாரா அதுதான் உமக்கு நீர் செய்யும் தர்ம ஆமாம் என்று கூறினார்கள் இரண்டு ஐந்து ஒன்று எட்டு முஸ்லிம் எட்டு நான்கு